அசாய் நஷியம் ந சங்கராச்சாரியிருக்கிற முகவரை உபோத்தாரம் ஆரம்பிக்கிற போது முழுக்க முழுக்க தர்க்க பிரதானம் சாஸ்திரத்தை தர்க்கபூர்வமா பேசுறது உபனிஷத்துல சொல்லி இருக்கிற விஷயத்துல உபனிஷத்துல இதுதான் சொல்லியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தர்க்கூர்வமாகவேதானம் பேர் சொல்லியிருக்கோம் அனுமான தெரியும் அடிப்படை தெரிஞ்சம் படிக்கிறது வந்து ரொம்ப சௌகரிய சங்கராச்சாரியர் வந்து அத்தியாசம் சொல்லி அத்தியாசி அத்தியாச சம்பாவனா சொல்லி அத்தியாச பிரமாணம் சொல்லி அத்தியாச லட்சணம் பார்த்துட்டோம் அப்புறம் அத்தியாச உபசம் பண்ணி படிக்கத்தான் நமக்கு அத்தியாசம் இருக்கு இந்த அத்தியாசம் நீங்கணும்னா விசாரம் பண்ணத்தான் வாங்கணும் அப்ப அதுக்கு என்ன பிரமாணம் எல்லாம் வந்து இந்த முதல் அசாதோ உண்மதி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அத்தியாயம் இருக்கு ஒரு ஒரு அத்தியாயத்திலும் பாதம் இருக்கு எல்லாம் ஒரு ஒரு நிறைய நூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதிகரணம் இருக்குன்னு பார்த்தோம் ஒரு ஒரு அதிகரணத்துலயும் வந்து அதுல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதுல என்ன சந்தேகம் இருக்கு அது என்ன சங்கத்தி ஸ்ருதிக்கு என்ன சங்கத்தி அதிகரண சங்கத்தி சங்கத்தி ஸ்ருதி சங்கத்தி சொல்லணும் இந்த ஸ்ருதிக்கும் அந்த வாக்கியத்துக்கும் சூத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் முதல் அதிகரணத்துக்கும் இந்த அதிகரணத்துக்கும் என்ன சம்பந்தம் பாத சங்கத்தி எல்லாம் சொல்றாங்க அப்புறம் பூர்வபட்சம் உத்தரம் विषयविषयश्चैव पूर्वपक्षस्थोत्तरं संगतिश्चेति पिञ्जा पंचाङ्गं शास्त्रे अधिकरणं स्मृतम् आ अधिकरणे들아 लक्षणं पाद्रम आ 4 अध्याय समन्वय अध्यायः अवरोध अध्यायः साधना अध्यायः फलाध्यायः इति चत्वारः अध्यायः चार अध्यायमृते प्रत्येक अध्याये त्रियम நாலு நாலு பாதங்கள் இருக்கு ஒரு ஒரு பாதத்தையும் ஒரு சூத்திரம் இருக்கு ஒரு அதிகரணத்துல நிறைய சூத்திரம் இருக்கு சில அதிகரணத்துக்கு மினிமம் ஒரு சூத்திரமாவும் உதாரணத்துக்கு ஜிக்னாச அதிகரணம் ஒரே அதிகாரம் தான் அடுத்தது ஜென்மாத்தியாசாங்கிறது இன்னொரு அதிகம் சாஸ்திரங்கிறது ஒரு அதிகாரம் சமன்வயங்கிறது இன்னொரு அதிகம் கனித்தனி அதிகரணமா இருக்கு ஆக ஒரு அதிகரணத்துல நிறைய சூத்திரமும் இருக்கலாம் குறைஞ்சது ஒரு சூத்திரம் இருக்கும் இந்த இப்ப நம்ம பார்க்க இந்த வாக்கியத்தை முதல்ல சொல்ற வேதாந்த மீமாம்சா சாஸ்திர வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் இந்த பிரம்மசூத்திர்தான் அது பேரு பிரம்மசூத்ராணி பாதராயணி பிரம்மசூத் பிரம்மசூத்ரா சூத்ராணி பகுவசனம் தான் நாம பழக்கத்துல பிரம்மசூத்திரம்னு சொல்றோம் அதுக்கு ஒரு காரணம் சொல்றான்னு என்ன சூத்திரம் தான் சேர்ந்து ஒரே சொல்றது சூத்திரம் ஒண்ணுதான் அத்தனையும் வந்து என்னது வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் மாலை கோர்க்கப்பட்டது வேதாந்த வாக்கிய கிரஜன கிரா ஒரு வேதாந்த வாக்கிய குசுமகிராத்மகனஉ உபயோகிசூத்வத் அகிரிமம் வந்து அல்பாட்சர்தம் அஸ்தோபமனஞ்ச சூத்திரம் சூத்திரோ இது இங்க என்ன சொல்றே இன்னொரு வார்த்தையும் புதுஷா சொல்றோம் வேதாந்த வாக்கியகுசுமகிரதநாத்மக மாலாக்கிரதன உபயோகி சூத்திரவத் சூத்திரம் மாலாகிரதன உபயோகி சூத்திரவத் சூத்திரம் மாலாகிரதன புஷ்பங்களை எடுத்து ஒரே நூல்ல கட்டிட்டு அது மாதிரி ஒரு ஒரு வாக்கியங்களையும் இந்த பிரம்மன் சூத்திரத்துல கட்டும் பிரம்மன் சூத்திரத்துல கட்டும் எல்லா வாக்கியங்களையும் எந்த சூத்திரத்துல இருக்கோ அதனால இது என்ன பேருந்தா பிரம்ம சூத்ரம் ஆனா சூத்திர வாக்கியங்கள் நிறைய இருக்கிறதுனால பிரம்ம சூத்ராணி பாதராயண சூத்ராணி வியாச சூத்ராணி வேதாந்த சூத்ராணி சூத்ராணி நிறைய பேர் இருக்கு இருக்கு சாரீரக சூத்ராணி நிறைய பேர்ல இருக்கு வேதாந்த மீமாசா வேதாந்தம்னா என்ன வேதத்தினுடைய அந்த பாகம் வேதாந்த சப்த வேதத்து அந்த வேதந்த தாற்பயம் அர்த்தம் இருக்கு அந்த சப்தத்துக்கு சரமார்த்தமும் இருக்கு அந்த அர்த்தம் என்னது தாற்பயார்த்தமும் அந்த வேதாந்தத்துக்கு வேதாந்த மீமாம் மீமாம் சொன்ன பூஜித விசாரா ஸ்ரத்தையா பக்த அத்வை சம்பிரதாய சாந்தி பாடம் எல்லாம் சொல்ற முடியாது நேரம் ஆகும்னு அதை குறைச்சிடு எல்லா இதெல்லாம் சொல்லிட்டு பண்றதுனால இது வந்து சத்தையா பக்தியா நினைச்சாரு நிறைய பேர் எல்லாம் பக்தி இல்ல பக்தி இல்லன்னு எல்லாருக்கும் அது தப்பான அபிப்பிராயம் இருக்கு அப்ப வந்து என்ன வேதாந்தமும் தெரியல பக்தியும் தெரியல வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிறவங்க எல்லாரும் ஈஸ்வர பக்தியோட குரு பக்தியோட சாஸ்திர பக்தியோட தான் சொல்ல போனா ரொம்ப பக்தி வந்து உண்மையான பக்தி வேதாந்திக்கு தான் இருக்குதான் அழகா பக்தி பண்ண முடியும் விவகாரத்தையும் நல்லா பண்ண முடியறது வேதாந்த மீமாசா மீமாசா பூஜித்த விசாரி விசாரம் பண்ற சாஸ்திரம் வேதாந்த மீமாசா சாஸ்திரம் இதுக்கு இன்னொரு பேரு பிரம்மசூத்திரத்துக்கு என்ன பேரு வேதாந்த மீமாசா சாஸ்திரம் மீமாசா சாஸ்திராசி தியாச்சிக்யாசித்தியா கத்தம் இஷ்டானம் செய்யறதுக்கு விருப்பப்படுகின்ற நாம் இப்பொழுது விளக்குவதற்கு விரும்புகின்ற வேதாந்தத்தை பற்றிய ஆராய்ச்சியை உபதேசிக்கின்ற சாஸ்திரத்தினுடைய இது முதல் சூத்திரமாக விளங்குகிறது எனவே இவருக்கு வந்து அதிகரண சங்கதி வேண்டாம் சூத்திர சங்கத்தி எல்லாம் வேண்டாம் பாத சங்கத்தி எல்லாம் வேண்டாம் ஒரே ஒரு சங்கதி தான் வேணும் ஸ்ருதி சங்கத்தி வேணும் ஸ்ருதி வந்து நிறைய இடத்துல வேதங்கள்ல தத் விஜிசஸ்வனு ப்ரகுவல்லியில சொல்லி இருக்கு தத் பிரம்மேதி தத் விஜிசஸ் ஸ்ருதியில சொல்லி இருக்கு அப்புறம் சஹா அன்வேஷ்டவியா சஹா விஜிஞாசித்தவயோகதுவேஷ்டவியாசிதவியா அந்த இடத்துல சஹாங்கிறது பரமாத்மான்னு சொல்றது தத்துங்கிறது வந்து பிரம்மாங்கிறது இது நபும்சலிங்கம் அது வந்து புல்லிங்கம் ஆனா பரமாத்மான்னு சொன்னாலும் பிரம்மன்னு சொன்னாலும் ஒரே வஸ்துதான் அதுதான் அது மாத்திரம் இல்ல அப்புறம் வந்து ஆத்மாவா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசித்தவயான்னு சொன்னதுனால திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியான் அங்கேயும் சொல்லியிருக்கு ஆகையினால விசாரா கர்த்தவியா இனி இந்த அகாதோ பிரம்மஜிக்னாசாங்கிற சூத்திரம் என்ன சொல்றதுன்னு பொதுவா சொல்றேன் சங்கராச்சாரியர் என்ன சொல்றாருன்னு சுருக்கமா சொல்றேன் அனுபந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து முகவுரை சூத்திரம் உபோத்காதம் என்னன்னா அது வந்து சாஸ்திரத்துக்குள்ள நுழையறத்துக்கான துவாரம் உபோத்காத்தம்னா என்ன முகவுரை முகவுரைய வந்து சாஸ்திரத்துக்கு உள்ளே சொல்ல முடியாது சாஸ்திரத்துக்கு வெளியே சொல்ல முடியாது வாசப்படி வாயப்படி தேகலின்னு சொல்றோம் வாசப்படி வந்து உள்ள இருக்கா வீட்டுக்கு வெளியில இருக்கா என்ன சொல்லுவோம் நடுவில் வீட்டுக்கு உள்ள போறதுக்கு இதா இருக்கு சிந்தாம் பிரகிருதம் உபோதாத்தம் பிரச்சகே அப்படின்னு சொல்லி உபதேசாஸ்திரியில இருக்கு நாம சொல்ல என்ன சொல்ல விரும்புறோமோ அதை முதல்ல சுருக்கமா சொல்லி இதபோத் விஷயத்தையும் பிரயோஜனத்தையும் அதிகாரியும் சம்பந்தத்தையும் சொல்ற சூத்திரம் இது ஆஹா அனுபந்த சதுஷ்டயத்தை உபதேசிக்கக்கூடிய சூத்திரம் உபோத்வாத சூத்திரம் அதனால இது வந்து சாஸ்திரம் இல்லை இனிமேதான் சாஸ்திரம் ஆரம்பிக்கப்படும் அப்ப இந்த அகாதோ பிரம்ம ஜிக்யாசாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டா பிறகு ஆகையினால் பிரம்மத்தை அரிய விருப்பம் ஜிக்னாசா ஞாபகம் ஆனா இந்த வந்து நம்ம அர்த்தம் பண்றது விசாரகான்னு அர்த்தம் கர்ம காண்ட்யாசாங்க வேதத்தை அத்தியனம் பண்ணின பிறகு அர்த்தம் தெரியலன்னா கர்மாவை பண்றது வந்து சிரமமாக இருக்கும்னால அடகா தர்ம கர்ம ஜிக்யாசா அஞ்ஞான ਵਿਚਾਰః కర్తవ్యః ఏక అధ్యయన అనంతరం అర్థజ్ఞానం వినా కర్మానుష్టానం దిష్కరం ఎన కారణం ఫలము దొరకదా అగయనల సఫలం న్భవతి ఇత్యతః ఎనదే ధర్మ ਵਿਚారః కర్తవ్యః కర్మ కర్మ కర్మ వినియోగ ਵਿਚారః என்ன கர்மாவை எப்படி பண்ணணும் என்ன என்ன விஷயம் அது தர்மதி மகர்ஷி பிரம்ம திக்யாசாங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் அர்த்தம் சொல்றார் முதல்ல பொதுவா சொல்லுவோம் படிக்கலாம் அத சப்தத்துக்கு வந்து சாதன சதுஷ்டய சம்பத்தேக அனந்தரம் அப்படிங்கிறார் சங்கராச்சாரியர் சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைந்த பிறகு அத்த கர்மணா மோட்சதி இத்தர்மத்தினால் மோட்சம் ஏற்படாது என்கின்ற காரணத்தினால் என்ன பண்ணணும் பிரம்மஜானத்தினால்தான் மோட்சம் ஏற்படும் என்று புரிந்து கொண்டிருப்பதால் கர்மத்தினால் மோக்ம் இல்லை என்று தெரிந்து கொண்டிருப்பதால் புண்ணியத்தினுடைய பலன் பரிசின்னமாக இருப்பதால் அதனால எதுக்கு பிரம்ம விசாரம் பண்ணணும்னு கேட்டா சம்சார நிவிற்த்த அர்த்தம் பிரம்ம விசாரா கர்த்தவிய சரி சம்சாரம் நீங்கிறதுக்கு அல்லது மோக்ஷப்ராபதிக்கு தந்த நிவர்த்திக்காக விசாரம் பண்ணணும்னு சொன்னா பிரம்மன விசாரம் என்ன என்ன பிரயோஜனம் கேட்டாத் நினைச்சு கொண்டிருக்கோம் என்னன்னு கேட்டா ஆத்மனகா பிரம்மத்துவ ஞானாய விசார உண்மையிலேயே ஆத்மா பிரம்மனா இருக்கு பிரம்மமாக இருக்கிற ஆத்மாவ இவன் ஜீவனான் நினைச்சு விட்டான் சர்வ ஆதாரம் என்பது ஆத்ம விசாரமே ஆகும் ஆத்ம விசாரம் வேறு பிரம்ம விசாரம் வேறு அல்ல ஆத்மா பிரம்ம புரிஞ்சுக்க அயம் பிரது முப்படத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆகையினாலி ஆத்மனாய பிரம்ம விசார்த்தியா அதாவது கர்த்தவியான்னு போடுகணும் அப்புறம் வந்து ஜிஜாசா கர்த்தவியாங்கிறத நம்ம விசாரா கர்த்தவியா அப்படின்னு சொல்லி அது பண்ணா பண்ணாது புரிஞ்சிடும் சம்பத்தியை பெற்ற பிறகு இருக்கு சாதன சதுர்டம்பத்தை பெற்ற பிறகு அத்தகாங்கிறது வந்து ஹேது கர்மத்தினால் மோக் இல்லை என்பதனால் பிரம்ம விசாரம் செய்யப்பட வேண்டும் இதற்காக மோட்சம் அடைவதற்காக சம்சாரம் நீங்குவதற்காக அசம்சாரி பிரம்மனாக தன்னை உணர்ந்து கொண்டு விட்டால் சம்சாரியாகிய ஜீவத்துவ புத்தி போய்விடும் அத்தியாசம் பண்ணப்பட்ட சம்சாரி ஜீவ புத்தியானது அசம்சாரி பிரம்மனாக தன்னை உணர்ந்து கொள்ளும் பொழுது நீங்கிவிடும் எனவே விசாரா கர்த்தவிய பிறகு அர்த்தம் அத்தகான ஆகையினால் அர்த்தம் பிரம்மன்னா பிரம்ம பரம்பொருள் அர்த்தம் திக்னாசான் விசாரகான கர்த்தவியாங்க எழுதும் பொழுது இத வந்து முகமுறையா சொல்லிவிடுறாரு அதிகாரி சிஷயா சம்பந்தம் சாஸ்திரம் அனுபந்த சதுஷ்டயம் அசாங்கிற சப்தத்தினால அதிகாரிய சொல்லியாச்சு அதிகாரிய சொல்லாச்சு பிர சொன்ன விஷயத்தை சொல்லாச்சு நாம அர்த்தம் பண்ணிக்கணும் பிரயோஜனத்தையும் அர்த்தம் பண்ணிக்கணும் அத்தகாங்கிற சொல்ல வச்சு கொண்டே பிரயோஜனத்தையும் நாம வந்து அது அர்த்தம் பண்ணிக்கணும் சொன்ன காலம் அப்புறம் வந்து ஆர்த்திகார்த்தாங்கிற சௌதார்த்த கேக்கிற போது அப்படியே அர்த்தம் பண்றோம் ஆனா அதனுடைய வாஸ்தவமான அர்த்தம் என்னன்னு பாக்கணும் அதுக்கு பேர் ஆர்த்திகார்த்தா அதனால நான் ஒரு அர்த்தத்தை மனசுல வச்சு நான் பேசும் பொழுது இன்னொருத்தம் வந்து இன்னொரு அர்த்தம் பண்ணீங்க சரியா கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறது இந்த கம்யூனிகேஷன் கேப்றது எவ்வளவு பலமா இருக்கு நமக்கு நம்ம அந்த கரணத்தை வந்து இன்னொருத்தனுக்கு புரிய பாஷாங்கிறது என்னது நம்முடைய எண்ணங்களை பிறருக்கு உணர்த்துறதுக்காக ஏற்பட்டதான் ஒரு சாதனம்தான் பாஷ ஆனா அது என்ன ஆயுறதுன்னா பேசுறவனுடைய எண்ணத்தையும் கேட்கிறவனுடைய எண்ணத்தையும் ஒன்னாக்குறதான்னு கேட்டா முழுக்க சொல்ல முடியாது சரியா அமையறதுன்னு சொல்லவே முடியாது பல சமயங்கள்ல அது சிக்கலாதான் முடியாது அதனாலதான் வந்து ஒருத்தரும் தப்பா புரிஞ்சுக்கிறது அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறதுனால சம்சாரத்தை விருத்தி பண்ணிகிட்டே இருக்கிறது இப்படிதான் போயிட்டு இருக்கு சங்கராஜ் அர்த்தத்தை சொல்றேன் நீ அப்போதார்த்தா ஆர்த்திகார்த்தா அர்த்த என்ன பிறகு அப்புறம் வந்து எதுக்கு பிறகு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா पेर आर्थिक पेर। आर्थिक अदिकाश्रौता शंकर व्याख्यानते पढ़ी அனய யுத்த மங்களோ பூவா அனந்தரே அப்ப அப்ப ய அேகாத் வரைக்கும் ஒரு டாபிகா நீங்க வச்சு சூத்ரஸ்ததத்ரய மத்தியே தத்ராங்கிறதுக்கு சூத்ரஸ்ட்ரய மத்திய மூணு பதம் இருக்கு அக அகா பிரம்ம ஜிக்யாசா பிரம்மஜிக் மூணு பதம் தான் இருக்கு இப்ப அர்த்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் எதை சொன்னாலும் அத வந்து நியாயமா சொல்லணும் அந்நாயமா சொல்லக்கூடாது ஆகையினால நியாயமா சொல்ல தர்க்கூர்வமா எதையும் பேசணும் விளக்கம் சொல்லேகம் சங்கராச்சாரியாங்கிற தர்மத்துக்கு அனுசரிச்சு அர்த்தம் பண்றதுக்கு அர்த்தம் சொல்றேன் அப்புறம் ஜிக்னாசா சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றேன் அப்புறம் அத சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றேன் இல்ல சூத்திர்த்தோ வர்ணியத்தை எத்த சூத்ரம் சூத்திரானுசாரி ஸ்வபதானிச்ச வர்ணியந்தே பாஷ்யம் பாஷ்யூ அப்படின்னு பாஷ்யத்துக்கு லட்சணம் சொல்லணும் சூத்ரீ சூத்ரா அர்த்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்ற என்ன சொல்ற ஆனந்தரியார்த்தா பரிகிரியா நிறைய அர்த்தம் இருக்கு மங்களார்த்த ச பிரஸ்னார்த்தம் இருக்கு அதசத்துக்கு கிருத்ஷனார்த்தம் இருக்கு முழுவதும் சொல்றது ஒரு அர்த்தம் இருக்கு கிருத்ஷனார்த்தா வருத்த நிறைய மங்களார்த்தக அமரகோஷத்தில் இதெல்லாம் இருக்கு அச்சசத்துக்கு மங்களார்த்தா அப்புறம் மங்களார்த்தா ஒண்ணு ஆரம்ப பிரஸ்னார்த்தா அப்புறம் வந்து ஆனந்தர்யார்த்தா ஆனந்தரியார்த்தா இருக்கு அப்புறம் வந்து என்ன பண்றோம் கேட்டா ரெண்டு அர்த்தம் சொல்றோம் ஒரு அர்த்தம் வந்து ஆனந்தரிய அர்த்தம் தான் முக்கியமான அர்த்தம் அந்த அர்த்தங்கிற சப்தம் வந்து மங்களார்த்தத்தை கொடுத்து அச்சங்கிற இவ வந்து என் எத்தனையோ பாஷை இருக்கு இவ வந்து ஹிந்தி பாஷ நிறைய பேருக்கு தெரியல வந்து பேசுற போது நம்ம காதல சப்தம் விழுந்து சொல் விழுந்து அந்த சொல் வந்து காதல விழுகுறது ஆனா அந்த சொல்லுக்கு அர்த்தம் புரிஞ்சா அந்த சொல் பிரமாணமா சொல்லுக்கு அர்த்தம் புரியலைன்னா அது சப்த பிரமேயம் சொல்லுக்கு அர்த்தம் புரிஞ்சா சப்த பிரமாணம் சொல்றாங்க அர்த்தம்ரிய அது வந்து அந்த அர்த்தத்தை கொடுக்கும் ஆகையினால அதுக்கு மங்களார்த்தம் ஓங்காரஸ் கொண்டு இருக்கு அதுமல உச்சாரண மாத்திர மங்களோஜனா அதனால அது இங்க வேண்டியது இல்லைன்னு சங்கராச்சாரிய சொல்ற ஆனந்தரிய பரிக்ஹிய நா அதிகார்த்த அதிகார்த்த சப்தனுசாசனம் அங்கெல்லாம் பதஞ்சதியோட யோக சூத்திரம் அச யோகம் இதெல்லாம் என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது கேட்டா நம்ம இதனும் பிறகு அர்த்தம் ஆரம்பிக்கிறதுல வந்து நீ பிரம்ம ஜிக்யாசை ஆரம்பி அப்படின்னு சொல்ல முடியாதுங்க பிரம்ம ஜிக்யாசை ஆரம்பினு சொல்ல முடியாது பிரம்ம ஜிக்யாச வந்து அதுக்குள்ள தகுதி வந்தாத்தான் பண்ண முடியும் இல்லாட்டி தகுதி வராம பண்ண முடியாது ஆகையினால இனி இனி அப்படின்னு அர்த்தம் இனி பிரம்ம ஜிக்யாச பண்ணுவோம் இனி பிரம்ம ஜிக்யாசர்த்த இனி சப்த விசாரம் பண்ணுவோம்னு சொல்லலாம் ஆனா வந்து அங்க இனிங்கிறது நம்ம தமிழ் அப்படி சொல்லலாம் ஆரம்ப அர்த்தமா சொல்லுவோம் அதுல இனி பிரம்ம விசாரம் பண்ணுவோம் அப்படின்னா பிரம்ம விசாரத்தை அப்படி வந்து பிரம்மனை பிரம்ம விஜாசாய அனதிகாரிய அதாவது ஒருத்தனுக்கு எப்ப இதுல நிச்சயம் ஏற்படும் சொல்ல முடியாது எப்ப இதுல நிச்சயம் ஏற்பட்டுருக்கோ அப்ப இது அந்த தகுதி வந்ததுக்கு பிறகு அவன் அதை ஆரம்பிக்க ஆனால ஆரம்ப அர்த்தம் இங்க சொல்லக்கூடாது பிரம்ம விசாரத்திற்கு ஆரம்ப அர்த்தம் என்பது பொருந்தாமையினால் அப்படின்னு அர்த்தம் ஆரம்பார்த்தம் என்பது பொருந்தாமையினால் பிரம்மத்தை அறிய விரும்புவதற்கு ஆரம்பம் தமிழ்ல போயிட்டு பாருங்க விசாரங்கள் அர்த்தம் இல்லை பிரம்மத்தை அறிய விரும்புவதற்கு ஆரம்பிக்கப்படுவதால் அப்படின்னு சொல்ல முடியாது அரிய அரியத்துக்கு விருப்பம் எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது எனக்கு வந்தது போச்சு எனக்கு அப்பெல்லாம் வந்து கோர்ஸ் ஆரம்பிக்கிற போது பணியை ஆரம்பிக்கலாம் தான் தோணுது அப்புறம் ரெண்டு மாசம் தெரிஞ்சது வேண்டாம் தோணுது போயிட்டே அதனால வந்து அனதிகார்த்தா அனதிகாரியார்த்தா அப்படி ஆனந்தரியார்த்தா பரிகிருஷ்யதே அதைப்பட்ட எழுத்துல போட்டிருக்கு என் புத்தகத்துல ஆனந்தரியார்த்தா பரிகிரியதே அதை அண்டர்லைன் பிரம்ம ஜிசாயியா பிரம்ம ஜித்யாசையானது ஆரம்பிக்க முடியாததினால் பிரம்ம ஜித்யாசை என்பது அது தானாக ஒரு புண்ணிய பலத்தினால் வருவதால் இங்கு ஆரம்பார்த்தம் என்று சொல்ல முடியாது மங்களே சமன்வய அபாவா வாக்கியத்தின் பொருளில் மங்களார்த்தமானது பொருந்துவதில்லை அதை வெறும் மங்கள ஓம் மங்களம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் என்ன சமாப்திகாமோ மங்களமாச்சரே அப்படிங்கிற ஒரு சம்பிரதாய சிஷ்டாச்சார சிஷ்டாச்சாரத்தை அனுசரித்து கதாங்கிறது ஆரம்பிச்சாரா அப்படின்னு கேட்டா சிஷ்டாச்சாரம் அது எதுக்கு சொல்றது சாதாரண மங்களம் எது சொல்றோம் வந்து விக்ரங்கள்லாம் நீங்கணும் கிரந்தம் வந்து நல்லபடியா முடியணும் இது சிஷியர்களுக்குள்ள நல்லா பரவணும் ஜனங்களிடத்துல நல்லா சேரணும் போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக மங்களம் சொல்றது இருக்கு அவர் வந்து மிக சுருக்கமா ஒரு பதத்தை எடுத்து போட்டிருக்காரு ஏன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு சுருக்கமா சொல்றாங்களோ அதை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சூத்திரக்காரர்கள் பெரிய விஷயத்த சுக்கமா சொல்ற போது அவங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் புத்திரோதவம் தேர் விஷயத்த ஒரு சின்ன வார்த்தையில தான் சொல்லிட்டான தனக்கு ஒரு குழந்த பிறந்த எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அப்படி சந்தோஷப்படுவாங்க அப்படி சொல்லியிருக்க புத்திரோதவம் மண்யன் தேர் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஒரு பதம் தானாச்சு யோசிச்சு போடணும் இருக்கக்கூடாது சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு சக்தி இருக்கணும் சூத்திரம் அச்சசப்தா மங்களசாக்கிய சமன்வய மங்களா மங்களம் அதன் மங்களம் ஆகையினால் பிரம்மஜிக்யாசா அப்படின்னா மங்களம் ஆகையினால் விருமதி மங்களார்த்தா வாக்கிய சமன்வய அபாவா மங்கள வாக்கியார்த்தே வாக்கியார்த்தேன்னா அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்துல பொருந்தது இல்லை சமன்வய அபாவாத் என்னது ந மங்களார்த்தா அப்படி போயிருக்கணும் ந மங்களார்த்தா யு அம பிரயோஜன அப்ட இன்னொன்று சொல்லுவங்களோஜன்காலே மங்களப்பிரோஜனம் கிடைச்சிடும் ஆக என்னால அந்த அர்த்தம் சொல்லக்கூடாது அந்த ஒரு அர்த்தத்தோட அது வந்து பதம் வந்து அந்த வந்து அந்த மங்களத்தை கொடுக்கும் அந்த சப்த ஜானம் வந்து வேற அர்த்தத்தை கொடுக்கும் அந்த சப்தத்தோட அர்த்தம் வேற அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ருத்தியா மங்கள பிரயோஜனா பகுதி அதாவது சிங்கள ना, नाद इती इती ना मंगल என்ன சொல்றாங்கன்னா ஓம் சொல்லு அந்தமே மங்களம் அசன் சொல்லு அந்தமே மங்களம் ஆகினால அசத்துக்கு மங்களார்த்த சொல்ல வேண்டியில்லை ம அதனால என்ன அர்த்தந்தரப் பிரயுக்தா ஏ அசத அர்த்த பிரயுக்தா ஏ வேறுொரு அர்த்தத்தை தான் சொல்ல வேண்டும் மங்களார்த்தம் சொல்லக்கூடாது அர்த்தாந்தரம்னா என்ன வேறு பொருள் அர்த்தாந்தரம்னா வேறு பொருளை உடையதாகத்தான் அதசப்தமானது இருக்கிறது அந்த இன்னொன்னு அப்பந்தரிய அலத்திய அப்படி சொல்ல அமித்தோ அவிக்கோயம் விதித்துச்சி நகசி நித்தியாத்தம் நித்தியம் ஒரு ஒரு அத்தியாயத்திலே பகவத்கீதையில அச பிரதமோ ஆங்கிலம் அர்த்தம் அங்க டாபிக் மாறுறது ஒருவேளை இந்த ஆத்மாவை நீ பிறக்கிறது என்றும் இறக்கிறது என்றும் நினைப்பாயே ஆனால் அப்படிங்கிறார் இருக்கு சொல் ஆஹனால வாப்ஸ் அது என்ன அத்தையும் அங்கே பூர்வ பிரகேஷா பூர்வப்பகேட்ச முன்பு சொன்னதை சார்ந்து இருக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லிருக்கேன் அப்புறம் வந்து என்ன பண்றேன் அதை ஒட்டியே இன்னொரு விஷயம் விஷயம் அதை ஒட்டி பூர்வ பிரகிரு கூறிய விஷயத்தை ஒட்டி அப்படி சொல்லி பார்த்தாலும் ஆனந்தர் அர்த்தத்துக்கு வித்தியாசமா இல்லையா பூர்வ பிரகிருஷான்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் ஆனா ஆனந்தரிய சப்தத்துக்கு பலங்கிற திருஷ்டியில பாக்குற பொழுது யாத்திர அதோடனம் என்ன பூர்வ பிரகதும் பிரயோஜனம் என்ன இப்ப நம்ம வந்து அசசப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கணும் அசசத்துக்கு அர்த்தம் பார்க்கற போது என்ன அர்த்தம் கிடைக்கிறது ஆனந்தரிய அர்த்தம் சொல்லணும் பூர்வ பிரகிரு அபேக்ஷான் அந்த அர்த்தம் ஆனந்தர் அர்த்தத்துக்குள்ளேயே அடங்கி விடுறது சொல்லி இருந்தா தானே பூர்வ பிரகிரு அபேட்சான் எதுவும் பிரகிருதமே கிடையாதுங்க பூர்வம் என்ன பிரகிருதம் இருக்கு ஏதாவது சொல்லி இருந்தா ஆனா வந்து இது நடுவில் ஏதாவது ஒரு சூத்திரம் வந்திருக்குன்னு சொன்னா இதுல சொன்னதை ஒட்டி இது சொல்றதுன்னு சொல்லலாம் எடுத்த உடனே ஆரம்பிக்கிறது இதுல என்ன பூர்வ இருக்கு அதுல பூர்வ பிரகிருதம் இங்க கிடையாது பூர்வ பிரகிருதத்தை தான் கொடுக்கிறது ஆனந்தரிய அவ்யத்திரேகா ஆனந்தரிய அவ்யத்திரேகா நினைக்கிறான் ஆனந்தரிய அர்த்தத்திற்கு வேறாக இருப்பதை இல்லாமையினால் அப்படி தெரிய வேறாக இல்லாமையினா பூர்வ பிரகிரு அபேக்ஷாங்கிற அர்த்தத்தை காட்டணும் ஆனந்தரிய அர்த்தம் நல்லது நல்ல பூர்வ பிரகிரு அபேஷான் இந்த பலதகாங்கிறது உங்க பசத்துல என்ன போட்டிருக்கு இந்த ராமராஜ இது ரத்தனப்பிரவாத பார்க்கறதே கிடையாது பலதகாங்கிறது அதனுடைய காரியமும் பூர்வ பிரகிருத அபேட்சையினுடைய காரியமும் கூட கடைசியில் நம்ம காரிய காரணம் இல்ல அது வந்து காரணம் அதுக்கப்புறம் இது காரியமா இருக்கு சாதன தய காரணம் அதனுடைய காரியம் என்னது பிரம்மதி இப்படி நம்ம பொறுஞ்சுக்கிறோம் அது இதுலேயே வந்து விடுறதே நம்ம இந்த ஆனந்தரியார்த்தத்திலேயே அடங்கி விடுறதேங்கிற சங்கராஜர் பூர்வ பிரகிருத அபேக்ஷான் இல்ல ஒரு சந்தேகம் வரக்கூடாது அவ்வளவுதான் கிடையாது ஆஹ் பூர்வ பிரகிருத அபேஷாஸ்டார்த்த ஆனந்தரிய ஆனந்தரிய அர்த்தத்துக்கு வேறாக இல்லாததுன்னா முடிஞ்சதுப்பா ஆனந்தரியார்த்தம் நிரூபிச்சாச்சு அப்போ என்ன அர்த்தம் ஆனந்தரியார்த்தம் மாத்திரம்தான் எடுத்துக்கிறோம் அதிகார்த்தம் எடுத்துக்கல மங்களார்த்தம் எடுத்துக்கல பூர்வ பிரகத அபேட்சார்த்தம் எடுத்துக்கல இனி கிருத்னார்த்தம் எடுத்துக்கல பிரஷ்னார்த்தம் எடுத்துக்கல எந்த அர்த்தம் எடுத்துக்கல அதை பத்தினா சொல்லல சென்றது இனி மற்ற கமிட்டம் என்ன எழுதுனாலும் தெரியாது ஆகையினால இந்த அர்த்தமெல்லாம் எடுத்துக்காம நான் மங்களார்த்தா நான் ஆரம்பார்த்தா பூர்வ பிரகிரு அபேட்சாங்கிறதும் கூட உண்மையிலேயே இந்த ஆனந்தரிய அர்த்தத்துக்கு சாதாரணமா பூர்வ பிரகிரு அபேட்சான்னு சொன்னா அதுக்கு வேறேன்னு சொல்லணும் இங்க பூர்வ பிரகிரு அபேட்சை கிடையாது பூர்வ பிரகத அபேட்சைங்கிறது கூட இட மனசு பூர்வ பிரகிரு அபேட்சையுடைய காரியம் என்ன அடுத்ததுன்னு அர்த்தம் அங்கேயும் கூட ஆனால் பூர்வ பிரகிரு அபேட்சையினுடைய காரியமும் கூட பிரயோஜனமும் கூட என்னதுன்னு கேட்டா ஆனந்தரியும் பூர்வ பிரகதிக்கு அபேட்சைங்கிறதுக்கு கூட அர்த்தம் என்னது ஆனந்தரிய பூர்வ பிரகிரு அபேட்ச இங்க கிடையாது ஆனா பூர்வ பிரகிரு அபேட்சை கிடையாதுன்னு சொல்றது மாத்திரம் இல்ல ஆனந்தரிய அர்த்தம் பூர்வ பிரகத அபேட்சையும் வேலை ஒண்ணும் கிடையாது ஆனா இங்க பூர்வ பிரகிருத அபேட்சம் கிடையாது புரியுது பூர்வ பிரகிரு அபேட்சையும் ஆனந்தரியார்த்தமும் வேலை வேலை கிடையாது இங்க பூர்வ பிரகிரு அபேட்ச கிடையாது அதனால ஆனந்தர்யார்த்தம் மாத்திரம் சொன்னா போனோம் பூர்வ பிரகத அபேஷாங்கிற வார்த்தையை இங்க போட வேண்டியது அவ்வளவுதான் அசத்து ஆனந்தர்யார்த்தம் நிரூபணம் பண்ணியாச்சு ஆனந்தர்யார்த்தம் சொன்னா எடுத்து பேர் நீ அடுத்த கேட்கு அனந்தரார்த்தந்தான் எடுத்துருக்கும் அகசப்துக்கு மங்களார்த்தமோ ஆரம்பார்த்தமோ எதுவும் எடுத்துக்காம ஆனந்தரியார்த்தம் எடுத்துட்டு எடுத்துட்டீங்க ஆனந்தரியார்த்தத்துக்கு என்ன அர்த்தம் எதுக்கு பிறகு நான் சொல்றேன் வேதமெல்லாம் அத்தியனம் பண்ணி கர்ம காண்ட பண்றது மாதிரி இங்கேயும் வேத அத்தியனத்துக்கு பிறகுன்னு அர்த்தம் வச்சுக்கலாமே அப்படின்னா வேத அத்திய எல்லாத்துக்கும் சமானம் அதுக்கு சொன்னது இதுக்கும் பொருந்தும் ஆகையினால வேத அத்தியன அனந்தரம் எடுத்துக்கூடாது கர்ம காண்டத்துக்கு வேத அத்தியன அனந்தரம் சொல்லியிருக்கு இங்க வேத அத்தியாயன அனந்தரம் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றாரு சதிச்ச ஆனந்தரியார்த்தே சரி ஆனந்தரியார்த்தத்துவே சதி யதி இரண்டுக்கும் பொதுவானது ஆகனால அத வந்து நீ இந்த இடத்துல ஆனந்தரியத்துக்கு அந்த அர்த்தம் சொல்லக்கூடாது அதுக்கு ஒரு இது இருக்கு சதிச்ச ஆனந்தர்யே எதா தர்ம ஜிஜாசா பூர்வ விர்த்தம் வேதாத்தியனம் தர்மஜிஜாசா நியமேன அபேட்சத்து அது ஒரு நியமமா வச்சுட்டு இருக்கு தர்மஜிஜாசா கஹா கருவி τ <kye> Chairmanmill Kayartha idee? Dharma j 정확 Mysterie, τ instructor cardiovascular doesn't track drearyo. spray interesting. Hans, Whose french Visit the Dharma j perspectives from Va се体. Egwam Brahma j aj collaboration. An important parent in the past, Steek anthe man obaei bon pods at on this. Azad yaka in the past, chanjento nieчто baby Russell. Anthe ah chybaี tourno a sona நியமேனே து நியமமாக கொண்டிருக்குது அதாவது எப்படி வேதாத்தியனம் செய்த பிறகு தர்ம ஜிஜ்யாசையானது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நியமம் இருக்கிறதோ அப்படி பிரம்மஜி பிரம்ம ஜிக்யாசையும் கூட அதற்கு முன்பு ஏதேனும் ஒன்றை நியமமாக சார்ந்திருக்கிறது அது சொல்லப்பட வேண்டும் அது சொல்லப்பட வேண்டும் தத் அபேஷ்வருத்தர்த்தம் வந்து பூர்வபாவி அது இருந்தா தான் பண்ண முடியுது அதுக்கு ஒரு நியமம் இருக்குப்பா நியமம்னா என்ன அதுக்கு ஒரு முறை இருக்கு தர்மஜிக்யாசிக்கு ஒரு முறை இருக்கு வேட அத்தியாயனம் பண்ண பிறகு இங்க பிரம்மசாவுக்கும் ஒரு முறை இருக்கணும் அது சொல்லணும் ஆனந்தரியம் பொருந்தார் ரெண்டுக்குமே பொதுவான வேட அத்தியனம் பண்ணத்துக்கு பிறகு விசாரம் பண்ணணும் அதுக்கும் சரி இதுக்கும் சரி பொருத்தவான விஷயம் ஆனா இங்க அந்த அர்த்தம் மாத்திரம் சொன்னா போறார் ஆக சுவாத்தியாய ஆனந்தரிய போராதுங்கிற சொல்றது ாய ஆனந்தாயனந்தாயம் இந்த இடத்துல வேதாத்தியம் பிரம்ம விசாரே சாதாரண காரணம் ந புஷ்கல காரணம் பிரம்ம விசாரத்துக்கு இது புஷ்கல காரணம் நல்ல அசாதாரண காரணம் சொல்லணுங்கிற ஆக எட்பூர்வத்தம்னு இங்க வந்து மேல என் புக்குல ஒண்ணுன்னு சொல்லிது அதனால பிரம்மஜிக்யாசாபி எத் பூர்வ விரத்தம்ங்கிறதுக்கு இங்க வந்து அது அந்த வேதாத்தியான அனந்தரங்கிறது புஷ்கர காரணம் இல்லை பிரம்ம விசாரத்துக்கு தர்ம விசாரத்துக்கு வேதாத்தியான அனந்தரங்கிறது காரணம் அது வந்து அசாதாரண காரணம்னு சொல்லலாம் அது இல்லைன்னா பண்ண இது வந்து இங்க சாதாரண காரணம் ஆயிடுது ஆகையினால் புஷ்கர காரணம் ஆகாது சொல்லணும் அது சாமானிய ஆனந்தரியம் அப்படி போடணும் வேதாத்திய அனந்தரம் சாமானிய ஆனந்தரியம் விசேஷ ஆனந்தரியம் சொல்லணும் என்னது விவபட்சி ஆரம்ப நம அவபோத ஆனந்தரியம் விசேஷ நம்ம படிக்கல அது இல்லையா னந்திரமிாசி சரி ஒண்ணுன்னா படிப்போம் ஆக்ஷேபம் கர்ம அவனந்த கர்மாக்களை எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு கர்ம காண்டத்தை எல்லாம் தெரிஞ்சு கர்மாவெல்லாம் அனுஷ்டானம் பண்ணினதுக்கு பிறகு அப்படின்னு விசேஷமா அர்த்தம் பண்ணிக்கலாமே அப்படிங்க வேத அத்தியன அனந்தரம் தர்ம ஜிஜாசா கர்த்தவிய என்ன அர்த்தம் தர்ம ஜிஜாசாய அனந்தரம் வேதாத்திய அனந்தரம் சொன்னோம் வேதாத்தியன அனந்தரம் வந்து சாதாரண காரணம் பாதாத்தியன மாத்திரம் இல்ல தர்ம ஜிக்ஞாசாய அனந்தரம் நீங்க வந்து போடுக்கணும் கர்ம அவபோத அனந்தரிய வந்து தர்ம ஜித்யாசாய அனந்தரம் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாமே என்னன்னா இது புஷ்கல காரணங்களா அப்படின்னா விசேஷம் இல்லை தர்ம ஜிக்யாசாய அனந்தரம் சொல்லக்கூடாது வேதாத்தியனம் வந்து எல்லாருக்கும் வாங்க பேசுறவங்க ரெண்டு பேரும் யாரு வேதாத்தியனம் பண்ணோம்னா இந்த விசாரம் பண்றவன்லாம் யாரு அத்தியனம் தான் இருக்கான் பெரிய விஷயங்கள் சொல்லுவோமே அப்படின்னா அதான் பத்தியா தர்ம ஜிஜாசாயி அதீத வேதாந்த பிரம்ம ஜித்யாசா உபபத்தே धर्मजिज्ञायाधीतम जिज्ञा उपत् कर्म अवबोध आनता य அப்போ அதீத வேதாந்த வேதாந்தம் படிக்கலாம் சும்மான படிக்கல வேதாந்தத்தை அத்தியனம் பண்றான் அதீத வேதாந்தம் நாங்க சம்ஸ்கிருத ஜானது இந்த கல்ச்சர் இந்த சரௌண்டிங் எல்லாம் இருந்ததுன்னா தெரியுதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது இல்லேன்னு சொல்ல முடியாது வேதாந்தது தெளிவா புரியும் அப்போ வேதாத்தியனம் பண்ற போதே சம்ஸ்கிருத ஜம் இருக்கிறதுனால அந்த சமஸ்கிருத ஜானம் வந்து வயசா வயசா கொஞ்சம் வேதாந்தம் படிக்கிற போது அத்தியனம் பண்ற போது இன்னும் அர்த்தம் இருக்கு ஆனா அது தெளிவா இல்லை பாப்பாத்தானம் வந்துடும் வேத அத்தியனத்திலேயே பிரம்மன் அப்படின்னா அந்த கல்ச்சர் எப்படி இருக்கும் கண்ட்ரோல் பண்ணிங்க சந்திராச்சாரிய சொல்லணும்னா அப்ப அந்த அந்த பிராமணர்கள் அந்த கல்ச்சர் எப்படி இருக்கணும்னு கற்பனை பண்ணிக்கலாம் வேதாந்தத்தையும் சேர்த்து தான் அத்தியனம் பண்றான் அப்ப வேதாந்தத்தையும் சேர்த்து அத்தியனம் பண்றோம் அது விசேஷமா வேற துவாதிசி இன்னைக்கு புனிஷத் பாராயணம் வச்சுக்கோம் வேகாதசி இன்னைக்கு அச்சித்ரா விசேஷம் இதெல்லாம் இன்னும் இந்த கல்ச்சர்ல இருக்கு பிராமணும் வேதம் படிக்கிற கலாச்சாரத்துல இருக்கு இன்னும் அப்ப துவாதிசி துவாசி உபரிஷன் படிக்கிறான் கொஞ்சம் வயசாக போது சத்சங்கெல்லாம் இருக்கு எல்லா பேரு பேசுக தெளிவு இல்லாம ஒரு மாதிரி கேக்குறான் அப்ப அவனுக்கு வந்து அதுல என்ன சொல்ற சங்கராச்சாரியர் அதீத வேதாந்தி அவனுக்கு வந்து ஏதோ புண்ணியம் இருந்ததுன்னு சொன்ன பிரம்மச்சரியாதே அவருக்கு அதான் அதனால பிரம்மச்சரியா தேவத்தை படிக்கிற போது சமஸ்கிருத ஞானத்தோடு படிக்கிறான் அப்படி படிக்கிற போது இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாது அவனுக்கு அஷ்டாதேஷு கர்மா அவனுக்கு இத பத்தி கொஞ்சம் ஆகினால அதித்த வேதாந்திஜாசா வேதாத்தியம் பண்ணிட்டான் வேதாந்தமும் அதுல அடக்கம் பண்ண உடனே அந்த சம்ஸ்கிருத ஞானத்தினால இருக்கு அதுல தர்ம ஜித்யாசா முன்னாடி ஏன்னா சொசைட்டில பிரம்ம ஜித்யாசாவும் நடந்துட்டு சில நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கான் பிரம்ம ஜித்யாசா பண்றான் இவன் அந்த மாதிரி சரௌண்டிங்ல பறந்து வாழ்றான் அந்த மாதிரி சூழ்நிலை குறந்து வாழ்றான் சில பேர் பிரம்ம ஜித்யாசா பண்ணிட்டு நிறைய பேர் தர்மம் ஒரு ஊர் தர்ம ஜித்யாசா பண்ணிட்டு இவன் பார்க்கறான் ரெண்டு பேருமே பாக்குறான் அத்தியனமும் பண்ணியிருந்தான் மந்திரத்தையும் படிச்சிருக்கான் அப்படி அங்க கேள்விப்பட்டா என்ன சொல்றா பிரம்மதி என்ன சொல்வே நீஷார்த்தம் என்னது மோட்ச பிராப்தி மோட்ச பிராப்தி எதனால கிடைக்கும் பிரம்ம ஜானத்தினால கிடைக்கும் ஆத்மா பிரம்மங்கிற ஞானத்தினால கிடைக்கும் பர்மாவனால என்ன கிடைக்கும் கேள்விப்படுறாங்க அப்படி இருக்கிற போது பரம லட்சியமான மோக்ஷத்துல வந்து ருச்சி ஒருத்தனுக்கு சீக்கிரமே வந்துட்டா அவன் தர்ம ஜிக்யாச பண்ணிட்டு நான் சொல்லுவேன் கடைசியில வந்து என்னன்னா கஷீண கொண்டிய மருத்தியலோகம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து தர்மஜி யாகபி பிரம்மஜிக்யாசா உபபத்தே தர்மதியாச பண்றதுக்கு முன்னாடியே பிரம்மதி வந்துறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆகையினால கர்ம அவபோத ஆனந்தரிய விஷயம் இல்லை இல்ல இல்ல இல்ல இது கிரமமா பண்ணணும் இதெல்லாம் ஒண்ணும் கிரமம் கிடையாது நீ சொல்றது அக்கிரமம் அப்படின்னு நாம சொல்றோம் இல்ல இல்ல கிரமமா கமவோ ஆனந்த கிடையாது பிரம்மதிக்யா அனந்தரியம் கிடையாது வேதாத்தியம் பண்ணணும் வேதாத்தியனம் பண்ணினவுடனே நீ பிரம்மதிக் தர்மதிக்யாசா பண்ணணும் தர்ம திக்யாசா பண்ணினது பிறகு நீ கர்மாவெல்லாம் அனுஷ்டிக்கணும் கர்மாவெல்லாம் அனுஷ்டிச்ச பிறகு நீ வந்து அடைஞ்சு நீ வந்து இதை கிடையாது என்ன சூத்திரக்காராம் விவக்ஷா கா அவருக்கு என்ன விவக்ச இருக்குனால இங்க அசத்துக்கு விவக்சான்னு சொன்னா என்ன பக்தும் அவர் என்ன சொல்ல விரும்புறார் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து கிரமத்தை சொல்ல விரும்பல அதுக்கு மீமாம் அவதானிய நியமா சொல்றது இந்த ஆடை வெட்டி முதல்ல நீ வந்து இத எடுக்கணும் அந்த ஹிருதயத்திலே போஷணம் எடுக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுக்கணும்னு கர்மாவில பூஜை என்ன பண்ணணும் அவதான பேசுறாரு சங்கராச்சாரியர் அவனுடைய தர்மகாந்தியோட பாஷையில ஆட்டை வெட்டி அதோட அப்புறம் இதை எடுக்கணும் இந்த வகை எடுக்கணும் அதுக்கப்புறம் இதை ஹோமம் பண்ணணும் அப்படின்னு ஆடை வெட்டறதுக்குள்ள அந்த டாபிக் அல்ல ஹி அவணம் அங்கெல்லாம் கிரமம் சொல்லி அதுக்கப்புறம் இதை பண்ணணும் இதுக்கப்புறம் இதை பண்ணணும் அப்படின்னு கிரமோபதேசம் பண்ணி இருக்கு நமஸ்காரம் பண்ணணும் நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் உட்காந்து ஆசனம் மந்திரம் சொல்லணும் ஆசனம் மந்திரம் நம்ம சொல்றதுல ஆசனத்துக்கு மந்திரம் சொல்லணும் அப்புறம் வந்து மணி அடிக்கிறதுக்கு மந்திரம் இருக்கு வர விஷய கிரமம் இருக்கு அதுல என்ன ஒரு தரம் இருக்கிறது. சரி லயொன்னோ ஏத அத்ரேனதிற்குப் பிறகு ব্রহ্ম ஜிஜ்ஞே தர்ம ஜிஜ்ஞாசா தர்ம ஜிஜ்ஞாஸர்தா. ਪਰம் இது பண்றியாகணும்னு ஒரு క్రమం గడయాది. aha tatha ihakramaha navivakshita. క్రమహ నవివక్షితః శేష శేషి ஃாச்சந்த ஒரே வாக்கந்த அதாவது தர்மஜிசா அங்கம் பிரம்ம ஜிஜாசா அங்கி அப்படின்னா பண்ணினாத்தான் வந்து அங்க கர்மாக்களை பண்ணினாத்தான் கர்ம அங் அங்க அங்கியானவன் அந்த கர்மத்தை எல்லாம் பூர்த்தி பண்ணினவன் ஆவான் தர்ம ஜிக்யாச பண்ணாம பிரம்மஜிக்யாச பண்ணினா பிரம்ம ஜிக்யாச பூர்த்தியாகாது அங்க அங்கி பாவம்வேத அதிகாரேவா பிரமாண அபாவா எங்கேயும் சாஸ்திரத்துல வந்து தர்ம ஜிக்யாச பண்ணின பிறகுதான் பிரம்மஜித்யாச பண்ணணும் பிரமாணம் இல்லை சொல்லலை அதிகாரம் பண்ணினவனுக்கு தான் அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி தர்மஜிக்யாச பண்ணினவனுக்குத்தான் பிரம்மஜிக்யாசில் அதிகாரம் கிடையாது பண்ணினவனுக்கு தான் வேதாத்தியத்தில் அதிகாரம் அதிக அதிகார अह अधिकृत अधिकारः अधिकृत उपनेयने अधिकृतस्य एव अध्ययने अधिकारः अस्ति उतै उपनेयने अधिकृतस्य एव अध्ययने अधिकारः अस्ति तद्गते धर्मजिज्ञासायाम् अधिकृतस्य एव ब्रह्मजिज्ञासायाः अधिकारः भवति ब्रह्मजिज्ञासायाम् अधिकारः भवति अढिं कडेया द प्रमणा अभावः அப்ப வந்து அங்க அங்கி பாவமாகவோ அதிகிருத்த அதிகாரியோ கிடையாது அதாவது அவங்களுக்கு பதில் இதெல்லாம் கர்ம காண்டிகளுக்கு பதில் ஆக கர்ம அவனந்த கிடையாது கிரமம் கிடையாது சேஷேஷித் கிடையாது அதிகிருத்த அதிகாரி பாவம் கிடையாது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பிரமாண அபாவா அதுக்கு எல்லாத்துக்குமே கிரமஹா நாஸ்தி அந்த கிரமஹாங்கறதே தான் விளக்கமா சொல்ற அபாவா தர்ம பிரம்ம ஜிஜாசையோஹோசியாச்சு விளக்கம் அவரே சொல்லக்கூட தர்ம பிரம்ம ஜிசையோகோ பல ஜித்யாசியாச்சர் ஜிஜாசாவோட பலம் வேற பிரிக்ஞாசாவோட பலம் வேற அதனால வேறையாக இருக்கிறதுனால அங்க என்ன பலம் அனித்யம் இங்க பலம் என்னது நித்திய பலம் அதனால இந்த வேற அந்த பலத்தை விரும்பணும் வேற ஆக பிரம்மஜிக்யாசையோ தர்ம பிரம்ம ஜிக்யாசையோ அபேதா பலஜிக்யாசேதாச்ச அது வடக்கிஷு அப்டுதயம் அனுஷபேயம் நேரே न ியாருஷவரன் இடத்து புருஷவா யுஞ்சானோமோய கேவலம் अवबोधस्य अवबोधस्य चोतनाजन्यत्वा दुरादिभिः पुरुषावदात् अपुरुषः अपुरुषः अवबोधे नियज्यते अवबोधे नियज्यते यथा अक्षार्थ सन्निकर्षेण उत्तराक्षार्थ सन्निकर्षेण अर्चावबोधे तद्वते अर्चावबोधे तद्वते अस्मात् किमपि वक्तव्यं तस्मात् किमपि वक्तव्यं यदनन्तरं ब्रह्मजिज्ञासा उपदिष्यते इति यदा आनंदम ब्रह्मजिज्ञासा उपरिष्यते इति एनि धर्म ब्रह्मजिज्ञासयो फलजिज्ञास्य भेदाच्छ धर्म ब्रह्मजिज्ञासयो ए फल जिज्ञास ब्रह्मजिज्ञास பதம் அவங்க பிரயோகம் பண்ணிருக்காங்க தர்மபிரமஜிசையோ தர்ம விசாரம் பிரம்ம விசாரம் இரண்டு இருக்கும் பலமானது வேறு வேறாக காணப்படுவதுதான் ஜிக்னாஸ் அர்த்தம் பகல் அவங்களுடைய அவங்களுடைய அர்த்தம் புரியும் இந்த விபக்ஷம் இந்த ஜிநாசாங்கிற பதத்தை அதுல போடுற போது சொல்ல முடியாது ஆனா இவர் என்ன சொல்றாரு அதுக்கு இவங்க போட்டாங்க அது என்ன காரணம் கிடையாது பிரயோஜன விஷயத்துவா அப்படின்னு போட்டா அதை எப்படி ஜித்யாசா பதத்துக்கு பிரயோஜன விஷயம் சொல்றீங்க தெரியாது நானும் படிச்சுட்டே இருக்கேன் நேரம் வந்து சரியா தான் இருக்குதான் இருக்கு அப்படி இருந்தாலும் உனக்கு நிறைய பாக்குறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு கல ஜிசேதாச்சு சொல்றேன் விஷயம் புரிஞ்சிடும் உனக்கு அந்த பதத்துக்கு ஏன் இந்த இடத்துல சொல்றேன் என்ன பிரயோஜன விஷயத்த கொடுக்கும் அபியுதயம் தான் என்ன தர்மபலம் அனித்தியபலம் தச்ச அனுஷ்டான அனுஷ்டான அபேட்சம் அந்த ஞானம் வந்து இதை வச்சிருந்தா நம்ம நிறைய சொல்றோம் அப்படி இதுதான் பிரமாணம் நமக்கு சங்கராச்சாரிய சொல்றது அப்புறம் உபரிஷத்துல என்ன சொல்றது தர்மஜானம் தர்ம தச்சம் தத்து தர்ம தர்ம சொல்றது ததுதான் சஹான்னு போடுகணும் சக தர்ம அனுஷ்டான அபேக்ஷா ஆனால் தச்ச தர்ம அனுஷ்டான அபேட்சம் அனுஷ்டானத்தை சார்ந்து இருக்கு அபியுதய பலம் அனுஷ்டான அபேக்ஷம் தச்சங்கிறது வந்து அனுஷ்டான அபியுதயம் அபியுதய பலம் அனுஷ்டான அபேக்ஷம் அபேக் அனுஷ்டானத்தை சார்ந்துதான் அபியுதய பலம் இருக்கு பண்ணி மாதம் கிடைக்கும் வேலை செஞ்சாதான் சம்பளம் வேலை செய்யாம சம்பளம் கிடையாது வேலையை பற்றி நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னா சம்பளம் கிடைக்காது வேலையை செஞ்சா தான் சம்பளம் கிடைக்கும் ஆக வேலையை பத்தி எனக்கு சம்பளம் கிடைக்காது அது மாதிரி செஞ்சாதான் கிடைக்கும் பலன் செய்யலைன்னா கிடைக்காது அனுஷ்டான அபேட்சம் அந்த தச்சங்கிறது நம்ம முதல்ல தப்பா சொல்லிட்டேன் இப்ப சரியா சொல்லிருக்கேன் புரிஞ்சுங்க தச்சங்கிறது அபியுதய பலம் சபியுதய பலமோ வெனில் அப்படி நம்ம பாஷையில போடணும்னா அந்த அபியுதய பலமும் எனின் கர்ம பலனோ எனின் அபியுதயம் தான் என்ன கர்மா கர்மம் பண்ணதுக்கு நன்றாக உதிக்கிறவர் அந்த பூஜையோட பலன் நன்றாக உதிக்கணும் அபியுதயா அதனால அது நன்றாக உதிச்சு வர்றது உதய சப்த உதயத்தோட அபியுதயா ஆரம்பியாரம்பிக்கமா அதனால ஆரம்பிக்க எல்லா கர்மத்தையும் ஆரம்ப பரித்தியும் பலனை உண்டு பண்ணக்கூடிய பலன ஆரம்பிக்கக்கூடிய கர்மத்தை அடியோட தூக்கி எறிஞ்சுட்டான் சர்வாரம்பரித்தியா அனுஷ்டான அபேட்சம் நிஸ்ரேயசலம் து பிரமஜானம் எனில் பிரம்மஜானமாகிய பிரம்மஜானமோ எனில் அனுஷ்டுஷான வேற அனுஷ்டானம் ஒன்னும் பண்ண வேண்டியது ஒருத்தர் வந்து ரொம்ப சீரியஸா ரொம்ப நாள் கிடைச்சிட்டு கூட ரொம்ப வருஷமா கிடையாது சரியா ஹோமம் பண்ணா தாங்க இந்த ஞானமே வேலை செய்யும் என்ன சொல்றது என்னதான் அதுக்கு ஒரு ஹோமம் பண்ணா தாங்க அந்த ஞானமே வேலை செய்யும் என்ன சொல்றது இல்ல விழுந்து விழுந்து சங்கராச்சாரிய எழுதிருக்கார நல்ல அது இன்னும் சொல்லப்படாது வேற கடைசியில ஒன்னு சொல்லாது இது மேல என்ன சொல்றது கண்ணுக்கு முன்னால இருக்கிற ஒரு பொருளை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அப்படி வேதாந்தத்தை படிச்சு பிரம்மனை தெரிஞ்சுக்கிறோம் எப்படி பிரத்ய விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரிதான் இதுவும் பிரத்ய விஷயம் தான் பிரத்யம் தானே அபரோக் ஆந்திர பிரத்யம் இது பாஷ்ய பிரத்யம் ஆந்தர பிரத்யம் அபரோக்ஷமான ஆத்மா என்ன புரியுது இது வந்து பாஷிய பிரத்யக்ஷம் அவர் உடனே பிரத்யம்னா அக்ஷம் பிரத்தியும் தானே சொல்லி இருக்கு அக்ஷம் சொல்ல உயர்த்த சொல்றோம் அத்திவ பிரத்யம் இந்திரியங்களுக்கு கண்ணு மாத்தம் தான் சொல்லணும் இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் மாறும் அதனால அனுஷ்டானாந்தர அபேட்சம் தர்ம ஜிஜ்ஞாசிய ज्ञानकाले परोक्षा प्रत्यक्ष इति ज्ञान काले महा, परोक्षाफल ज्ञान ज्ञानमेवाभ्यसदा परोक्षम कर्म ज्ञान प्रत्यक्ष सफल तस्मेव्यूड विचारम கர்மஃலம் பண்ணப்படுறோம் ஜானகால கிடையாத்தப்பா ஏன்ன அது மாத்திரமில்லை அவன் பண்ணணும் அதுக்கப்புறம் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும் என்று அறிந்தால் போராது அக்னிஹோத்திரத்தை செய்யணும் செஞ்சாலும் உடனே கிடைக்காது எந்த ஜென்மாவில் கிடைக்குமோ இவ பண்ற கர்மா அவங்க பலன் கிடைச்சா நல்லது அதனால எப்போ கிடைக்குமோ தெரியாது புருஷ வியாபாரம் இவ தூதம் பிரம்ம பூதம் பிரம்மன் அனர்த்தம் நித்தியசித்தம் பூதம்னா நித்தியசித்தம் பிரம்ம ஜிக்னாசியம் நித்தியசித்தம் ஏன்னா அங்க பவ்யம் போட்டுட்டாரு அதனால அது பவிஷ்காலமா இருக்கும் இது பூதம் போடுறதுனால பூதகாலம்னு போடணும்னா நித்தியசித்தம் பிரம்ம ஜிக்யாசியம் பிரம்ம அது ஏற்கனவே இருக்கிறதுனால நித்திய சித்தா புருஷ வியாபார தந்திரம் அதுக்கப்புறம் வியாபாரம் எல்லாம் பண்ண வேண்டியது சூத்திரம் கர்மா என்ன பண்றது கர்மா சோதனா பிரவருத்தி பேதாச்ச அதுல சோதனா பிரவருத்தி எல்லாம் இருக்கு தூண்டி செயல்படுத்துறதுங்கிறது இருக்கு எதுல கர்மகாண்டிதனா தர்மசம் அவபோதைய பத்தி தெரிஞ்சிருக்கிறவனுக்கு உபதேசம் பண்றது அவனுக்கு அவபோதயி புருஷான தங்கிட்ட வர்றவனுக்கு சொல்லி கொடுக்கிறது பிரம்ம சோதனாம் து பிரம்மத்தை பத்தி சொல்லி கொடுக்கறது எனில் புருஷம் அவபோதையத்தேவ கேவலம் அவனுக்கு வந்து புரிய வைக்கிறதாண்டியதோட செயல்படுத்துறது கிடையாதுங்க அங்க கர்மகாண்டத்துல புரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் செயல் புரியவும் வைக்கிறது கர்மகாண்டம் ஆனால் இங்க என்னன்னா ஷம் அவோயத்தேவலம் அவோய அவருஞ்ச மாதம் அஜன்யா அவோஜெக்ட்டு புருஷ அவதே நியுஜது இங்க நிதி இல்லை அவபோதத்துல நியோகம் கிடையாது ஆக புருஷ அவருஷ அவபோதே நியுஜது அவனை வந்து நீங்க வந்து பாரு அப்படின்னு அது சொல்றது இல்ல இருக்கு அவபோதத்துல அறிவிக்கிற தூண்றதில்ல அத அறிவிக்கிறோம் அவ்வளவுதான் சன்னிக்க அர்த்த அவபோதை தற்பது முன்னாடி இருக்கும் ஏதாவது என்ன பாருங்கிறதா புஸ்தகம் புஸ்தகம் இருக்குங்கிறது ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறது புஸ்தகம் இருக்குங்கிறது தானா தெரியும் அது ஒண்ணு நம்மளை இது வேதம் வேதாந்த வந்து பிரம்மனை காட்டுறதும் அது வந்து நம்மளை வந்து செயல்படுத்துறதுல தூண்டுறது சாஸ்திர கர்ப்பணகான்னு சாஸ்திரத்தை கர்ப்பணகான்னு சொல்றோம் படிக்கிற போது இப்ப யாரை படிச்சுட்டு இருக்கோம் வந்து நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம் படிச்சுட்டு இருக்கோம்னா தான் படிச்சுருக்கோம் குரு என்ன பண்றாருன்னா நல்லா பண்ணிட்டு கண்ணாடியை காட்டும் தெரியுமா பாருங்க ஏதாவது அப்படின்னு கேட்டோம் என்ன அது மாதிரி குரு அத்தியாசத்தெல்லாம் வெளிச்சுட்டு பாரு அழுது அழுது வந்து சுவாமி நமஸ்தேதோ காருயசிந்தோ கதிதம்போ samsara துர்வாரம் துரதிருஷ்டவா தைகி பீதம் பிரபந்தம்யம் எதகம் நஜானே படிச்ச மாதிரி அது ஒரு காலம் அதனால வந்து ரெண்டாயிரமாவது வருஷம் அதனால வந்து அப்ப குரு என்ன வைக்கிறேன் மொட்ட இடத்திய பரிபூர்ணி வழிச்சு விட்டு குரு என்ன பண்றாரு நான் சரைக்கிறாரு சொல்லலாள் இப்படின்னு சொல்லலாம் தர்ப்பண अर्दर ओम अर्थ प्रास्तव ओं ईश्वर गुरुरात्मे मुक्तिभाजिने दक्षिणा ओम नम ओ शातिशाशा हरि